ஒருவர் நபிசல்லும் அழிவு செல்லும் அவர்களிடம் அவர்களே எனக்கு சில உறவினர் உண்டு அவர்களை நான் இணைத்து வாழ்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள் அவர்களுக்கு நான் நன்மை செய்கிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள் அவர்களிடம் நான் கனிவுடன் நடக்கிறேன் அவர்கள் என்னை கண்டுகொள்வதில்லை என்று கூறினார் அவர்கள் அல்லாஹுவின் தண்டனையை அவர்கள் அடைவர் நீர் இதே நிலையில் இருக்கும் வரை அல்லாஹுவிடமிருந்து உதவியாளர் ஒருவர் உம்முடன் இருப்பார் என்று கூறினார்கள் இரண்டு ஐந்து ஐந்து எட்டு